ம் சிந்த விஷ்த்தவே தாத்தய விநா நன்மையாஸ்வராட் தினேபிரமாதய முறைய தேஜோ வாரி மத்தத்து சர்கோ மிருஷா சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி மெய்யன்பர்களே இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நேற்றுக்கு பார்க்க தொடங்கினோம் இது பெரிய ஸ்லோகம் இதில் சாஸ்திரத்தோட அர்த்தம் முழுவதும் அடங்கி இருக்கிறது நேற்றைக்கு பரம் சத்தியம் தீமஹி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தோம் அதாவது பிரம்மத்துக்கு ரெண்டு லக்ஷணம் சொல்கிற வழக்கம் ஒன்று ஸ்வரூப லக்ஷணம் இன்னொன்று தடஸ்தலக்ஷணம் நேரடியாக பரம்பொருளுடைய இலக்கணத்தை சொல்கிறது அதுக்கு ஸ்வரூப லட்சணம்னு பேர் இப்போ ஒரு மனிதனை சொல்லணும்னா அந்த மனிதன் வந்து இந்த நிறத்தை உடையவன் இந்த உயரத்தை உடையவன் இப்பேற்பட்ட தன்மையை அதாவது அவனுடைய உடலினுடைய அமைப்பு அவன் பருத்த உடலை உடையவன் சிறுத்த உடலை உடையவன் இதெல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் ஸ்வரூப லட்சணம்னு பேர் இவன் இன்னாருடைய பையன் இன்னாருடைய தகப்பனார் அப்படின்னு எல்லாம் சொன்னோமானா அது தடஸ்தலக்ஷம் நேரடியாக ஒருத்தரை விளக்கி சொல்கிறதுங்கிறது ஸ்வரூப லட்சணம் வேறொன்றை சொல்லி அதன் மூலமாக விளக்கி சொன்னால் அதுக்கு பேரு தடஸ்த லட்சணம்னு பேர் இப்போ நாம் முதல்ல இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்வரூப லக்ஷணம் அந்த பரமமான சத்தியத்தை தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் எத்தனை திருசர்கா அமிருஷா திருசர்க்குணமயமான மாயப்பிரபஞ்சம் திருசர்க சர்க படைப்பு திருங்கிறது மூன்று குணங்களை குறிக்கிறது படைப்பு எதனிடத்தில் முக்குணமயமான மாயப்படைப்பானது அம்ரிஷா உண்மையில்லை என்று உணரப்படுகிறதோ ஒரு தோற்றமே தவிர அனிர்வச்சனீயமான மித்யா அம்ரிஷா எத்த திருசர்கோ மிருஷா பவதி எந்த பரம்பொருளிடத்தில் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த பரமசத்தியத்தினிடத்தில் திருசர்கா முக்குணமயமான மாயப்படைப்பானது மிருஷா பொய் என்று உணரப்படுகிறதோ இந்த நாமரூபாத்மகமான இந்த பிரபஞ்சம் நாமரூப கர்மாத்மகமான இந்த பிரபஞ்சம் இந்த மாயப்படைப்பு எந்த பரம சத்திய பரம்பொருளில் பொய்யான தன்மையை அடைகிறதோ மாயத்தோற்றம் என்று நம்மால் உணரப்படுகிறதோ அந்த பரம்பொருளை தியானிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு உதாரணம் சொல்கிற தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயா யதானா எப்படி தேஜோவாரி தேஜோவாரின்னு சொன்னால் காணலில் நீர் மிருதாம் மிருத்துன்னு சொன்னால் கண்ணாடி சாதாரண மிருத்துன்னா மண்ணுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது தேஜோ வாரி மிருதாம்னா நெருப்பு தண்ணீர் மண் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல அப்படி அர்த்தம் இல்லை அதாவது தேஜோ வாரின்னு சொன்னால் காணலில் நீரும் மிருதாம்னு சொன்னால் கண்ணாடியில் தண்ணீரும் சில சமயம் கண்ணாடியை பார்த்தா தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரியும் யதா வினிமயா வினிமயான்னு சொன்னால் தோற்றங்களோ அத்தியாசம்னு அர்த்தம் கற்பனையானது தோன்றுகிறதோ அதாவது காணலில் நீரும் கண்ணாடியில் நீரும் தேஜஸ்வி வாரி அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் ஆக காணலில் நீரும் கண்ணாடியில் நீரும் எப்படி கற்பனையாக காணப்படுகிறதோ அப்படி பரமசத்தியமான பரம்பொருளில் இந்த முக்குணமயமான மாயப்படைப்பானது பொய்யென்று உணரப்படுகிறது அது மாத்திரமல்ல ஸ்வேன தாம்னா சதா நிரஸ்த குஹகம் ஸ்வேன தாம்னான்னா தன்னுடைய சுய பிரகாசத்தினால ஸ்வயம் பிரகாசத்தினால எப்பொழுதும் மாயையை நீக்கியதாகவே இருக்கிறது மாயா சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது இந்த படைப்பு மாயப்படைப்பாக இருந்தாலும் அந்த மாயப்படைப்புக்கு ஆதாரமான சத்தியமான வஸ்து இந்த மிச்சைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சத்திய பரம்பொருள் எப்பொழுதும் மாயையோட சம்பந்தம் இல்லாமலேயே இருக்கிறது அதை தியானம் பண்ணினால் பகவான் சொன்ன மாதிரி மாமேவ ஏ பிரபத்தியந்தே தரந்தித்தே அந்த பரமார்த்த சத்தியமான மெய்ப்பொருளை உணர்ந்தால் இந்த மாயையை நீக்கி நாம் உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும் உணர்வதன் மூலம் மாயை நீக்கப்படுகிறது என்பது கருத்து ஆக திருஷ்டாந்தம் இதெல்லாம் எப்படி காணலில் நீரும் கண்ணாடியில் நீரும் கற்பனையால் காணப்படுகிறதோ அப்படி பரம்பொருளில் இந்த மாயப்படைப்பு கற்பனையாக காணப்படுகிறது அந்த மெய்ப்பொருள் தன்னுடைய உணர்வொழியினால் அனைத்து மாயப்படைப்புகளையும் பொய்யனை நீக்கி நமக்கு உண்மையை உணர்த்துகிறது அந்த பரம்பொருளை நாம் தியானிப்போம் இது வந்து ஸ்வரூப லட்சணத்தை நமக்கு உபதேசம் பண்ணுகிறது மேலும் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த வகுப்பிலே நாம் பார்க்கலாம் ஜன்மாத்தியோன்வய்தித்தரதேஷ்விகிஞஸ்வராட் தினேபிரதாயய முகியந்திசூரய தேஜோவாரிமதம் யமய் சரோ மிஷா பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக